பிராம் சுதானைரிகர வலோகான் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியையும் சத்குருநாதரையும் மனமாற வணங்கிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானசித்தி பரிபூர்ணமாக ஏற்பட வேண்டுமென்றும் சத்குருநாதரை பிரார்த்தித்து கொண்டு கௌடபாதாச்சாரியருடைய மாண்டூக்கிய உபநிஷத் அலாத சாந்தி பிரகரணம் என்கின்ற காரிக்கை ஸ்லோகங்களுக்கெல்லாம் முடிந்தவரை அர்த்தம் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் மாண்டூக்கிய உபநிஷத் பன்னிரண்டு மந்திரங்களை மாற்றம் உடையதாக இருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் முதல் மந்திரம் ஓமித்தே தரமிதும் சர்வம் தசோபவியா பூத்தம் பிவிஷியம் ஓங்காரியத் திரி காலாத்தீத்தம் தி ஓம் ஓங்காரம் என்று சொல்லியது அடுத்த மந்திரம் சொல்லியது சர்வம் ஹியேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம அஹ அனைத்தும் ஓங்காரமே அனைத்தும் பிரம்மே இந்த ஆத்மா பிரம்மே இதான் முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் அஹ ஓங்காரம் ஈஸ் ஈக்வல் டு ஆத்மா அஹம் ஓங்காரஸ்வரூபிரம்ம இதுதான் நாம் பார்த்த விஷயம் இடையில் ஏழாவது மந்திரம் வந்தது இந்த ஆத்மா புரிய வைக்கிறதுக்காக நாந்த பிரஜம் ந பகிஷ்பிரஜம் நோபயத்திரம் நஞ்ஞானகனம் ந பிரம் நாப்ஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அகிராஹியம் அலக்ஷம் அச்சித்யம் அவ்யபதேசியம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபமம் ஷாந்தம் சிவம் அத்வைத்தம் சத்துர்த்தம் மநியந்தே ச ஆத்மா ச விஜ்னேய அந்த துரிய சைத்தன்ய ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளணும் விஜ்னேய விசேஷேட ஜ்ய நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசியில் முடிக்கிறபோது அமத்திரச்சு வவஹாரிய பிரபஞ்சோபமோத்த ஏமோங்க ஆத்ம ஆத்மன ஆத்மா சம்விசதி யஜேவம் வேத இந்த மந்திரத்தை மறக்கப்பட முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரத்தினுடைய முதல்வரி சர்வம் ஹேத்பிர அயமாத்மா பிரம்ம அப்புறம் நடுவில் இருக்கிற ஏழாவது மந்திரம் கடைசி மந்திரம் ஆக ஒன்று ரெண்டு ஏழு பன்னெண்டு இதுக்கு நடுவில் இதை பற்றின ஒரு சிறிய விளக்கம் தரப்பட்டிருக்கிறது சதுஷ்பாத ஆத்மாவை பற்றி வியாக்கியானம் அப்புறம் சதுஷ்பாத சதுர்மாத்திரை சதுர்மாத்ர கடைசியில் அமாத்திர ஆக அகார உகார மகார அமாத்திர பிரணவரூபமாக இருக்கிற பிரம்மஸ்வரூபமே ஆத்மாங்கிறது நன்றாக உபதேசம் பண்ணியாச்சு ஆனால் இதை வந்து இந்த மந்திரங்களுடைய பரம தாத்பரியத்தை விளக்கிறதுக்காக கௌடபாதாச்சாரியார் நிறைய பரிசிரமப்பட்டிருக்கிறார் பரிசிரமம்னு சொன்னால் அதை விளக்குவதற்கு நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இல்லைன்னா உபநிஷத் நமக்கு விளங்காது அதற்காக ஆகம பிரகரணத்துல என்ன மந்திரத்துல சொல்லி இருக்கிறதுன்னு சொன்ன அப்புறம் அடுத்தது வைத்தத்ய பிரகரணம் அப்புறம் அத்வைத்த பிரகரணம் மூணு பிரகரணம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வைத்தத்திய பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் ரெண்டுலையுமே சொல்லப்பட்ட கருத்து இதுதான் சாரம் இதுதான் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீ பிர நாபர பிரம்ம சத்யங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அத்வைத்த பிரகரணம் ஜெகன்மித்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வைத்தத்ய பிரகரணம் Aha வைத்திய பிரகரணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன ஆகம பிரகரணத்தை விட்டுடுவோம் ஆகம பிரகரணம் முழுவதும் உபனிஷத்தில் என்ன சொல்லி இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியது ஆனால் அந்த உபனிஷத்தில் முக்கியமான ஒரு வாக்கியம் ஒரு சொல் பதம் என்னன்னு கேட்டால் பிரபஞ்சோபமஹா இந்த பிரபஞ்சோபமஹாங்கிற ஒரு பதத்துக்குத்தான் வியாக்கியானம் பண்ணப்பட்டது வைத்தத்ய பிரகரணம் அதையே அடிப்படையாக கொண்டு அத்வைத்த சப்தத்துக்காக விளக்கம் சொல்லப்பட்டது அத்வைத்த பிரகரணம் ஆகா பிரபஞ்சோபசம சப்தத்துக்காகன வியாக்கியானந்தான் வைத்தத்திய பிரகரணம் முப்பத்தெட்டு ஸ்லோகம் முப்பத்தெட்டு காரிக்கைகள் அத்வைத சப்தத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்காகத்தான் அத்வைத காரிக்கைகள் அத்வைத பிரகரண காரிக்கைகள் நாற்பத்தெட்டு ஸ்லோகங்கள் இதற்காக செலவிடப்பட்டது ஆக இந்த ஜகத்து மிச்சியான்னு சொல்கிறதுக்காக ரெண்டு நிலையில் எடுத்துக்கொண்டார் ஜிரபஞ்சா மித்யா ஸ்வப்ரப்பிரபஞ்சா மித்யா ஸ்வப்னப்பிரபஞ்சத்தையே திருஷ்டாந்தமாக வைத்துக்கொண்டு ஜாக்ரத் பிரபஞ்சத்தினுடைய இருப்பு இன்மையை நிரூபணம் பண்ணினார் ஆ ஜாகிரத் பிரபஞ்ச மித்யாத்துவ நிரூபணம் பஞ்ச மித்யாத்வ நிரூபண துவாரா உபதிஷ்டம் உபதேசம் செய்யப்பட்டது வைத்தியம் சர்வபாவான அங்க பார்த்துருக்கோம் அது அந்த காரிகையில் வைத்தத்திய பிரகரணத்தில் ஸ்லோகம் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் பிரபஞ்சோபான்னு ஒரு ஸ்லோகமே வந்து இல்லையாப்பா பிரபஞ்சோபமோத முப்பத்தி முப்பத்தி அஞ்சு ராக பயக்ரோதைஹி முனிபிர் வேதபாரகை நிர்விகல்போ ஹயம் திருஷ்டா பிரபஞ்சோபசமோத்வயா அதுலேயே அத்வயாங்கிற சப்தமும் சேர்ந்தே இருக்கு அது நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி இதுலேயும் அத்வைத்தம் கடைசியில் பார்க்கிறோம் நிறைய வாக்கியங்களில் இந்த அத்வைத்தம்ங்கிறது சாந்தா அத்வைதா இந்த மாதிரி பதங்களை எல்லாம் பார்த்தோம் கடைசியாக ஸ்வஸ்தம் சாந்தம் சநிர்வாணம் அதுக்கு முன்னால் இருக்குது அதை விட ரொம்ப முக்கியம் கடைசியில் ஏதத்த ஏதத்தது உத்தமம் சத்தியம் இந்த பிரம்மந்தான் இந்த ஆத்மா தான் சைத்தன்யந்தான் உத்தமம் சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் எத்த கிஞ்சின்ன ஜாயகே இருக்கட்டும் கடைசியில் ஜி பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்புறம் இங்கே அத்வைத பிரகரணம் முழுவதும் இந்த அத்வைதத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக யுக்தியா ஜகத் சிருஷ்டி நிஷேதா யுக்தியா ஜீவசி நிஷேதா ஸ்ருத்தியா ஜீவஜகிருஷ்டி நிஷேதம் பண்ணப்பட்டது ஸ்ருத்தினாலையும் சரி யுக்தினாலேயும் சரி ஜீவ் ஜீவசிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி நிஷேதம் பண்ணப்பட்டு அஜாதி அத்வைத்தம் நிரூபணம் செய்யப்பட்டு இப்போ சாரம் என்ன கடைசியில் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அகம் ஜீவகாங்கிறத பார்த்து மாற்றிக்கணும் அகம் பிரம்மை நாபரகா அதான் ரொம்ப முக்கியம் ஜீவோ பிரம்மை நாபரகான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுவிடக்கூடாது அகம் ஜீவகான்னு நினைத்து கொண்டிருக்கிற நான் பரமாத்மா அபின்னாகிய ஜவனாக நினைத்துக்கொண்டிருக்கிற நான் பரமாத்மாவுக்கு அபின்னமாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஜீவனாக பின்னமாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஜீவனாகிய நான் உண்மையில் பரமாத்மாவுக்கு பின்னமாக இல்லை அபின்னான்னு புரிஞ்சுகிறது சரி அகம் பிரம்மைவ நான் பரகா சொல்லியாச்சு உபனிஷ விஷயம் தாத்யம் முடிஞ்சு போச்சு ஆகம பிரகரணத்தில் சாஸ்திரத்தினுடைய தாத் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாச்சு வைத் அதனுடைய விளக்கமாக வைத்தத்திய பிரகரணமும் அத்வைத்த பிரகரணமும் வந்தாச்சு உபநிஷத்தினுடைய உபதேசம் முடிந்து விட்டது சொல்லப்போனால் அது மனநம் மாறி இருந்தாலும் ஸ்ரவணம்தான் பிரதானமாக நடந்திருக்கிறது நிறைவு பெற்று விட்டது இனிமே பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நூறு ஸ்லோகம் ப்ரமசத்தியம் ஜகன்மித்த அகம் ப்ரம இவ நாரேத்தமம் சத்தியம் எத்திச்சின் ஜாத்தி நஷ்டிஜாயே ஜீவ சம்பவோஸ் நிதியத்தை ஏத்ததுமம் சத்யம் எத்திச்சின் ஜாயத்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடத்த வேண்டியிருக்கு பாடம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஞானம் வந்து சாஸ்திரம் சொன்னதுக்கு பிறகும் சாஸ்திரத்துலேருந்து தெரிஞ்சு போச்சு இதுதான் பிரம்மந்தான் சத்தியம் ஜெகத்து மித்யா நான் வந்து பிரம்மந்தான்னு புரிஞ்சாச்சு புரிஞ்சாலும் நமக்கு அவ்வப்பொழுது நமக்கு இருக்கிற இந்த என்ன சொல்கிறது இந்த ஆணியை வேகமாக செவத்தில் அரைஞ்சால் அதை பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா செவத்தில் இருக்கிற ஆணியை அந்த எடுக்கிறதுன்னா அது சாதாரணமாக என்ன அது அவ்வளோ சுலபமாக வர்றதில்லை இந்த ஆணியை பிடுங்கிறது சமாச்சாரம் கஷ்டம் இல்லை எப்படியா செவுத்தை கூட இடித்து பிடுங்கி விடலாம் ஆனால் நம்ம இந்த இந்த தனித்தன்மையில் வச்சிருக்கிற பற்று இருக்கே ஆணி அரைஞ்சதை காட்டிலும் எத்தனை ஜென்மாவில் அடித்த ஆணியோ தெரியல அடி அடினு அடிச்சிருக்கோம் அகம் ஜீவோஸ்மி அகம் ஜீவோஸ்மி அகம் ஜீவோஸ்மி ஜீவோஸ்மியே நிறைய பேர் இல்லை அகம் தத்தத் ஷரீரோஸ்மி என்ன நான் வந்து இந்த ஷரீரமாக இருக்கேங்கிற எண்ணம் தான் பலமாக இருக்கு ஜீவனாக இருக்கேன் கூட பரவாயில்லையே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் ஜீவோஸ்மி சொல்கிறான் அவ்வளோதான் ஆனால் பெரும்பாலும் தேகோஸ்மி முழங்கால் இருப்பதால் தேகோஸ்மி முழங்கால் வலி உணரப்படுவதால் தேகோஸ்மி முதுகு வலி உணரப்படுவதால் தேகோஸ்மி ஆகினால இந்த தேகோஸ்மியே இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற போது அப்புறம் ஜீவோஸ்மிக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்புறம் ஜீவோஸ்மிக்கு போயிட்டால் அதுக்கப்புறம் வந்து பிரம்மாஷ்டமி புரிகிறது அதை விட பிரம்மன் ஒன்று இருக்கா என்னமா சொல்கிறீங்களே நீங்களும் மணிக்கணக்கா வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பிரம்மன் பிரம்மன் அப்படி ஒரு வஸ்து இருக்கா சுவாமி நிஜமான அடிப்படையவே ஆட்டிவிட்டான்னு வச்சுங்க என்ன பண்ணுறது பிரம்மம் இருக்கான்னு அப்படி இருந்தால் பார்க்கலாம் அப்படி பிரம்மம் இருக்கா அப்படி அந்த பிரம்மன் இருந்தால் அதுக்கப்புறம் அந்த பிரம்மன் நானும் ஒன்னாங்கிறத பார்க்கலான்னா அப்படியே பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா கூட சரி நம்ம துவைதா குரூப் விசிஷ்டா குரூப்புக்கு போயிட்டோம்னா என்ன என்ன ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் பிரம்மன் பிரம்மன் ஜீவன் ஜீவன் ஒரு நாளும் பிரம்மன் ஜீவனாகிறது கற்பனை கூட பண்ண முடியாது ஜீவன் பிரம்மன் நடக்காது ஆகையினால பிரம்மனை ஒத்துக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது அப்படியே பிரம்மனை ஒத்துக்கின்றாலும் ஜீவாத்மா பரமாத்மா அந்த பேதம் போக மாட்டேங்கிறது அந்த ஜீவாத்மா பரமாத்மா பேதம் போகிறது அடுத்த விஷயம் ஆகையினால் என்னதான் இருந்தாலும் சந்தேகம் போக மாட்டேங்கிறது சுவாமி நான் சந்தேகத்தை சொல்கிறேன் விபரீதத்தை பற்றி கூட சொல்லலை விபரீதமும் இருக்குங்கிறது வேறு விஷயம் ஆக சந்தேகம் தொடர்கிறதேன்னா நமக்கு சந்தேகம் இல்லாட்டால் கூட சில பேர் நம்மள்கிட்ட கேட்குற கேள்வியை பார்க்குறபோது நமக்கு சந்தேகம் வரத்தான் செய்கிறது சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார்கள் அது எப்படிப்பா ஜீவன் வந்து பிரம்மனாக முடியும் நடக்காது அப்படி சொல்லி சில பேர் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல அது விளக்கமாக சொல்கிறேன் பெரிய அவர்களுக்கு நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியலை சில சமயம் என்ன ஆகிடுறது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு சக்தி இருந்தால் கூட ஏதோ நம்ம அங்கங்கேயும் படித்ததெல்லாம் வச்சு தெரிஞ்ச உபநிஷத்து கீதை அதெல்லாம் வச்சுக்கொண்டு பதிலெல்லாம் சொல்லிட்டா கூட சில சமயம் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஒருத்தரை இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது அவர்களே அது புரியும்படி செய்கிறது அவர்களுக்கு அது புரியலைன்னாலும் எப்படியாவது சில சமயம் நம்ம கஷ்டப்பட்டு முதல்ல நமக்கே குழப்பம் வருது அப்போ அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ரெண்டாவது நமக்கு குழப்பம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு படித்ததுனால சொல்லிடுறோம் பதில் சொல்லிடுறோம் பதில் சொன்ன பிறகு நமக்கே நிறைய சந்தேகம் இதுதான் ரொம்ப விசேஷமான விஷயம் எப்படியோ சொல்லி அவனை சொல்லிவிட்டேன் சுவாமிஜி வெல்லாமல் எவரை எவரையும் வெறுட்டிவிட வந்த வித்தை என் முக்தி தருமோ அவனுக்கு சொல்லி நான் புரிய வச்சுட்டேன் அவன் கூட கன்வின்ஸ் ஆகிட்டான் ஆனால் எனக்கு தான் தெரியுது எங்கெல்லாம் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம்னு எனக்கு தானே தெரியுது ஆகையினால எனக்கே நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு போக மாட்டேங்க அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய நம்ம சாஸ்திரங்கள்லேயே நமக்குள்ளேயே நிறைய நமக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி ராமானுஜர் எப்படி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் மத்வாச்சாரியார் எப்படி தப்பாக புரிஞ்சுட்டார் அவர் தப்பாக புரிஞ்சுனதை பற்றி இவர் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால இவர் ரொம்ப கியூரியாசிட்டி ஏன்னா அவர் ரொம்ப பெரிய கிரேட் ஆச்சாரியா அவருக்கு எவ்வளோ ஃபாலோவேர்ஸ் எல்லாம் இருக்காங்க வந்து அவ்வளோ பேர் இருக்கிறவங்க அவங்க எனக்கு தெரியறது இது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு புரியுறது உங்ககிட்ட கேட்டதுனால ஐயங்கார்ட்ட போகலை நீங்கள் இன்னும் போனா தானே தெரியும் போகாமல் நீங்கள் உங்கள்ட்ட மாத்திரம் நாங்கள் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த பக்கம் போய் கேட்டதே இல்லை கேட்டால் தானே தெரியும் இந்த சைடில் மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கோமே ஒரு சைடு ஆர்கியூமெண்ட்டை மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கோமே இன்னொரு சைடு ஆர்கியூமெண்ட்டை கேட்கவே இல்லையே படிக்கவே இல்லையே அது சில பேருக்கு எல்லாம் வந்து பிறவிலேயே அத்வைதி நான் வந்து அத்வைத சம்பிரதாயத்தில் பிறந்துருங்க ஆகையினால் எனக்கு அத்வைதி தான் நாங்கள்லாம் நீ பிறந்ததினால அத்வைத்தி ஆகிட முடியுமா நான் வந்து நாமம் போட்ட பரம்பரையிலே பிறந்திருக்கேன் அதனால நாமம் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின் சொல்லி நான் வந்து விசிஷ்டாத்வைத பரம்பரை தான் இமோஷனலாகவே அவங்கவங்க அந்தந்த சம்பிரதாயத்தில் பிறந்துடுறதுனால நான் என் சம்பிரதாயத்தில் தான் இருக்கணும் எனக்கு புரியாட்டாலும் அத்வைதம் எனக்கு தெளிவாக புரிஞ்சால் கூட நான் அத்வைத்தே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணால் என்ன பண்ணுறது விசிஷ்டாத்வைதம் இருக்கு இப்படி இதெல்லாம் நிறைய குரூப் நமக்குள்ளே இருக்குது விசிஷ்டாத்வைதாத்வைதத்தை பற்றி நான் பேசலை ஆனாலும் கூட இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்களெலாம் நம்மள்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வியை பார்க்குறபோது நமக்கு சந்தேகம் வந்துவிடும் நம்ம அந்த அவங்களுடைய சித்தாந்தத்தையெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை ஆக நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருகிறது சந்தேக ஞானம் வந்து மோக்ஷத்தை கொடுக்காது நிசம்சய விபரிய ரஹித ஜானந்தான் நமக்கு பரிபூர்ணமாக மோட்சத்தை கொடுக்க போகிறது இப்படி சந்தேகத்தோடு இருக்கிற ஞானம் என்னதுன்னா அக்ஞானில் சமானம்னா முதல்ல அறிவில்லாமல் கஷ்டப்பட்டேன் இப்போ அறிவோடு கஷ்டப்படுறேன் அப்படிதான் முதல்ல அறிவில்லாமல் திண்டாடினேன் இப்போ அறிவோடு சேர்ந்து திண்டார் வேதாந்தம் படிக்காமல் கஷ்டப்பட்டது ஒரு காலம் வேதாந்தம் படிச்சுட்டு கஷ்டப்படுறது இன்னொரு காலம் ஆ படிக்கிறதுக்கு முன்னாலேயே கஷ்டம் இருந்தது இப்பவும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் ஒரு நாள் போல் பார்த்ததான் படிச்சுருக்கோமே தவிர பந்தத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் ஆனால் அதை படித்ததுக்கு பிறகும் பந்தம் பந்தம் தொடர்கிறது தொடர்கிறது இது ஒரு அலைகள் ஓய்வதில்லை தொடர்கதை இது வந்து இந்த தொடர்கதை ஒரு நாளும் முடியாத தொடர்கதையாக இருக்கப்பா என்றைக்கு முடிய போகிறது நம்ம ஊர் சீரியல் மாதிரி அது சும்மா அடுத்த வாரம் என்ன வரப்போகிறது நமக்கு ஏதோ ஒரு ஒரு இதை வச்சுட்டே இருப்பான் அவ்வளோதான் அவனுக்கே முடிக்கிற ஐடியா இல்லை இந்த கதை எப்படி பாருங்க யாருக்கு கதையோ எப்போ முடிக்க போகிறது எனக்கே தெரியாது இந்த கதை முடிய போகிறதுங்கிறான் என்ன சொல்கிறது அப்போ மற்றவங்கள்லாம் நம்மளை கேள்வி கேட்குற போது இப்போ வந்து நமக்குள்ளேயே நிறைய குரூப் இருக்காங்க சில தத்துவ தரிசிகள்லாம் இருக்காங்க அவர்களெலாம் நம்மள்கிட்ட கேள்வி கேட்குற போது நமக்கு பதில் சொல்ல தெரியணும் அப்போத்தான் நமக்கு என்னாகும் நம்ம நம்ம கைவல் என வனையத்தில் சந்தேகம் தெளிதல் படலம் அதில் இல்லாத ஒன்றும் புதுசாக இங்கே ஒன்றும் சொல்லிடலை ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு வேறு கோணங்களில் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சந்தேகம் தெளிதல் படலம் நரர் குழி பறித்து நாட்டிய கம்பம் உறக்குத்தி உ என்னை உறப்பிக்கும் உபாயம் போல ஸ்தானு நிகனனன் நியாயம்னு பேர் எல்லாம் நல்லா கல்லை காலை ஊனி நல்ல கல்லெல்லாம் அடைச்சி திரும்ப திரும்ப அசைச்சு பார்த்து அசையாமல் இருந்தால் தான் அதுக்கு மேலே கட்டிடம் கட்ட முடியும் அது மாதிரி இங்கே நம்மளுடைய மனசில் வந்து என்னெல்லாம் கேள்விகள் வரக்கூடும் அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்ல பதில் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம ஞானம் உறுதியான ஞானமாக ஆகும் திருட ஞானமாகும் அப்ரதிபந்தகானமாக இருக்கும் இல்லாட்டி சப்ரதிபந்தகானம் அது மாத்திரமில்லை அவர்கள்லாம் என்ன சொல்கிறார்களோ தெரியாதுன்னு அதுவே இருக்கும் ஆ இந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்களுடைய கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னா தான் அவங்களாம் என்ன சொல்கிறார்கள் அத்வைதமாகது ஒன்றாவது ஒரு நாள் அத்வைதம் கிடையாது எந்த திருஷ்டிலையும் கிடையாது இப்பாட்டி சொல்லிக்கிண்டே இருக்கேன் அத்வைதம் அத்வைதம் அத்வைதம் துவைதந்தான் பரமசத்தியம் அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியாக பேசுகிறார்கள் அவர்களுடைய சித்தாந்தங்கள் என்ன அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அவங்க சித்தாந்தத்தில் இருக்கிற தோஷங்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கௌடபாதாச்சாரியார் இந்த அலாத்த சாந்தி பிரகரணத்தை எழுதியிருக்க அவர்களில் ஒரு சில ஒரு எல்லாரையும் எ ஒரு சிலருடைய வார்த்தைகளை மாத்திரம் சிலருடைய வாதங்களை மாத்திரம் வைத்துக் அதுக்கு பதில் சொல்லுகிறார் கௌடபாதாச்சாரியார் இந்த அலாத சாந்தி பிரகரணத்தில் இது மொத்தம் நூறு ஸ்லோகம் இருக்கு அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம் நான் சொல்றேன் இந்த பிரகரணத்தில் மற்ற மதவாதிகளுக்கு பதில் சொல்கிற அம்சம் முக்கியமாக இருக்குது அது யாருக்காக நமக்கு சரியான தெளிவான அறிவு இருப்பதற்காக இது சொல்லப்படுகிறது இந்த நூறு ஸ்லோகத்தில் பாதி வரைக்கும் அந்நமத கண்டனம்தான் அந்ந மத கண்டனம் என்ன அந்நிய கருத்து என்ன அதுக்கு நம்முடைய பதில் என்ன அப்புறம் கடைசியில் ரெண்டாவது பகுதி முழுவதும் ஏற்கனவே படித்த அத்வைத சித்தாந்தத்தை நன்றாக நிர்தாரணம் பண்ணுகிறார் உறுதிப்படுத்துறார் இதுதான் போய்கொண்டிருக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த கேம்பில் நான் அலாதி சாந்தி பிரகத்தை முடிக்க மாட்டேன் நான் வந்து இப்படி இந்த இருக்கிற இந்த இதை படிக்கிற போது உங்களுக்கே தெரியும் இது முடிக்க முடியாதுன்னு தெரியும் அவசரமாக முடிக்கணும்னா இதுதான் ஸ்லோகம் சொல்லி பாராயணம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் ஆகையினால் முடிக்க முடியாது நவம்பர் மாதம் பதினொன்னுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அடுத்த கேம்பில் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ தேதியும் சொல்லிவிட்டேன் நவம்பர் பதினொன்னுலேருந்து பதினெட்டு ஏழே நாள் ஏழு நாள் கேம்பில் முடிச்சுவிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டுருக்கேன் பகவான் எப்படி பிளான் பண்ணுறார் தெரியாது சரி இப்போ மற்ற தரிசனங்கள் நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம் மற்ற தரிசனங்கள்லாம் இருக்குது ஷட் தரிசனங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக தரிசனங்கள் ரெண்டு வகையாக இருக்குது தரிசனங்கள் ரெண்டு வகையாக இருக்குது ஒரு தரிசனத்துக்கு பேர் நாஸ்திக தரிசனம் இன்னொரு தரிசனத்துக்கு பேர் ஆஸ்திக தரிசனம் தரிசனங்கள் ரெண்டு வகைப்படும் பொதுவாக என்ன பிராட்லிங்கிறாங்க இல்லையா பொதுவாக பெரிய ரொம்ப அளவில் பார்த்தோம் ரெண்டா பிரிக்கிறோம் நாஸ்திக தரிசனங்கள் ஆஸ்திக தரிசனங்கள் இந்த நாஸ்திக தரிசனங்களுடைய தன்மை எப்படின்னு கேட்டா இவர்கள் தர்க்கத்தையே பிரதானமாக கொண்டவர்கள் ரேஷனலிஸ்டுங்கிறாங்க ஆங்கிலத்தில் ஆனால் இவர்கள் மையமாக வைத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் நம்முடைய பிரத்யம் அனுமானம் இதையே பிரமாணமாக வைத்துக் கொண்டு பேசுகிறவர்கள் தர்க்க பிரதானவாதிகள் இவங்கள்லாம் நாஸ்திகர்கள் யாரு தர்க்க தர்க்கவாதிகள் தர்க்கூட போடக்கூடாது இந்த தர்க்கவாதிகள் நாஸ்திகர்களில் அவர்களுக்குள்ளேயும் பிரிவு இருக்குது முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சார் வாக்கா மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா மெட்டீரியலிசம் சார்வாக்க மதம் இது வந்து தர்க்கத்தை கூட ரெண்டாவதாக தான் வச்சிருக்கு இது பிரத்யக்ஷந்தான் எங்களுக்கு பிரமாணம் கண்ட கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சாப்பிடணும் தூங்கணும் செத்து போகணும் அப்படிதான் கஷ்டம் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாது எல்லாேருக்கும் கஷ்டத்தை கொடுத்துன்னு நீ சுகமாக இரு அதை பற்றி கவனையப்படாது எவன் கஷ்டப்பட்டால் நமக்கு என்ன நீ பாட்டுக்கு யாருக்கெல்லாம் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரிபிள் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு நீ ஹாப்பியாக இருக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கு பாருங்கள் அதான் நம்ம மதமே ஏற்கனவே ஸ்வாவ மதம் அது இதுக்கு ஒரு மதம் வேண்டி கிடைக்கு சுவாபாவிக ஸ்வபாவமே நமக்கு அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு மதம் வேறு அதையே கொள்கையாக சொல்லி அதை வரையறுத்து பேசுகிறதுக்கு ஒரு மதம் அதை ரொம்ப அழகாக பேசிவிடும் சாரு சாருன்னா என்ன அர்த்தம் அழகாக வாக்குன்னா என்னர்த்தம் பேசுறதுன்னு அர்த்தம் சொல்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப அழகாக தான் இருக்குது யோசித்து பார்த்தா என்ன அத்திப்பழத்தை பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது உரித்து பார்த்தா ஒரே புழுன்னா அது மாதிரி தான் பார்க்கணும் இது ஒரு மதம் இதை பற்றி நம்ம பேச போகிற கவுட பாதாச்சாரி இவனைலாம் கண்டுகிறதே இல்லை இவங்களெல்லாம் மனுஷனாகவே மதிக்கிறதே இல்லை கௌட பாதாச்சாரி ஆ இது ஒரு நாஸ்திக தரிசனம் சாருவாக்க மதம் இதுக்கு யார் தெரியுமா கர்த்தா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தேவகுரு ப்ரகஸ்பதி அவர் தானே தான் இதுக்கு கர்த்தாங்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் அவருக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் வேணும்னே இந்த அசுரம்லாம் நாசமாக போகணுங்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தை எழுதி கொடுத்தாருங்கிறாங்க எப்படியோ போட்டோம் அதுக்கு கூட ஒருத்தர் நம்ம இதாக வச்சு அவருக்கு கூட ஒரு கோவிலில் போ விக்ரமம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அது கையில் ஒரு கமண்டலம் வச்சுட்டுருக்கார் சாருவாக்க மற்ற எப்படி வச்சுருக்க முடியும் ஒரு கையில் கமண்டலம் இன்னும் கையில் தண்டம் எல்லாம் வச்சு அக்ஷமாலை நான் வச்சுட்டுருக்கார் என்ன எந்த ப்ரகஸ்பதி தான் இந்த ப்ரகஸ்பத்தின்னு சொன்னாரோ தெரியல சொன்னா சரி இருக்கட்டும் இனி அடுத்த மதம் என்னன்னு கேட்டால் ஜெயின மதம் ஜெயின மதம் இந்த ஜெயின மதம் ரொம்ப பாப்புலராக இப்போவும் இருக்கு நீங்களும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் கூட பிளேனில் கூட ஜெயின் ஃபுட்டுன்னு கேட்கணும் அப்போ வெங்காயம் இல்லாமல் கிடைக்கும் ஜெயின் ஃபுட் வெங்காயம் இல்லாமல் உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னு சொன்னால் ஃப்ளைட்ல எல்லாம் ஜெயின் ஃபுட்டுன்னு கேட்கணும் இப்போது எல்லா இடத்துலேயும் ஜெயின் ஃபுட்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு வைடாக பாப்புலராக இருக்குது ஆ இதுக்கு ஜெயின் ஃபுட்டுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை சும்மா சொல்லி வச்சேன் ஓஹோ அப்படி ஒரு ஃபுட் இருக்கா அது நமக்கு ரொம்ப அத்வைதத்தை பேசிவிட்டு துவைதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஜெயின மதம்னு ஒரு மதம் இருக்குது இது தெரியும் நமக்கு இது யாரால் ரொம்ப யார் இதை ஸ்தாபனம் பண்ணினார்னு கேட்டால் எல்லாரும் வர்த்தமான மகாவீரன் சொல்லிடுவோம் அவர் இல்லை ரிஷப தேவா ரிஷப தேவர் தான் பாகவத்திலேயே வர்றார் அவர் தான் இந்த ஜெயின மத கர்த்தா ஜெயின மத தரிசனத்துக்கு அவர் கர்த்தா ரிஷப இவர் வந்து என்னென்னா அதை நல்ல புத்துணர்ச்சி மிக்கதாக அதை வந்து மறுபடியும் மறுமலர்ச்சி உடையதாக ஆக்கியவர் தான் வர்த்தமான மகாவீரரே தவிர ஒரிஜினலாக யார் இவர் தான் ஜெய்ன மதம் அப்புறம் அடுத்த மதம் என்னன்னா பௌத்த மதம் இந்த பௌத்த மதத்தில் நாலு பிரிவுகள் இருக்கு அதை பற்றி நாலு பிரிவுகளை பற்றி இப்போ பேச போகிறதில்லை பிறகு அவரே பேச போகிறார் அப்போ நாம் பார்த்துக்கலாம் பௌத்த மதத்துக்குள்ளே உட்பிரிவு நாலு இருக்குது இப்போ எத்தனை மதம் ஆச்சு இப்போ மொத்தம் ஆர் ஆட்சி ஷட் நாஸ்திக தரிசனானி பௌத்த மதத்தின் உட்பிரிவுகள் நான்கு அதை பற்றி இப்போ சொல்ல மாட்டேன் பிறகு சொல்கிறேன் விளக்கமாக அப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ சொல்லணும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கே கேட்பீங்க அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு பதிலாக அந்த நாளோட பேரையும் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு பதிலையும் அப்போவே சொல்லிக்க ஆக நாஸ்திக தரிசனங்கள் ஆறு ஒன்று சாருவாக்க தரிசனம் இன்னொன்று ஜெயின தரிசனம் இன்னொன்று பௌத்த தரிசனம் பௌத்த தரிசனத்துக்குள்ள நாலு பிரிவுகள் மொத்தம் ஆறு தரிசனங்கள் நாஸ்திக தரிசனங்கள் தரிசனம்னா என்ன அர்த்தம் திருஷியத்தே அனேன பரமார்த்த தத்துவம் இது தரிசனம் தரிசனம்னு இதன் மூலமாக அப்சல்யூட் ரியாலிட்டின்லாம் சொல்கிறோமே அப்சல்யூட்ரியாரிட்டி பாரமார்த்திக சத்தியம் மெய்பொருள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகிறது உண்மை பொருள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளப்படுவதால் இது தரிசனம் என்று சொல்ல கரண உற்பத்தி திருஷ்யம் திருஷ்யம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்றாங்க சோஃபி ஃபைலா அதுக்கு என்னம்மா சொல்கிறாங்க சோஃபின்னா இசாவம் எல்லாம் அந்த சோஃபி ஃபிலாசஃபி அப்படி இருக்கு அந்த சோஃபின் ஃபைலுங்கிறது இருக்கு இல்லையா ஃபிலா சோஃபி ஃபிலான்னா ஞாத்தும் சோஃபின்னா இச்சாவம் அரிய விருப்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட ஞாபகம் நீங்கள் வேணாம் எடுத்து பார்த்து உங்கள் புஸ்தகத்தை ஞாத்தும் அந்த எனது அறிவு தேடல் அறிவு தேடல் அறிவு அறிவையே தேடுறது இல்லை அறிவினால உண்மையை தேடுறது அறிவினால் தேடுதல் உண்மையை தேடுதல் உண்மையை உணர முயற்சித்தல் அதுக்கு சமஸ்கிருதத்தில் தரிசனம்னு பேரு தமிழில் என்ன தெரியுமா பேரு மெய்யல் மெய்யல் மெய்யல்னா என்ன அர்த்தம் அந்த துறை பிலாசின் தரிசனங்கள் எத்தனை கேட்டா இதுவும் ஆறு இருக்கு இதுல வந்து கௌடபாதாச்சாரியர் என்ன சொல்ல போறார் பார்ப்போம் ஆஸ்திக தரிசனங்களும் இருக்குது இப்போ இவங்கள்லாம் யார் கேவல தர்க்கவாதிகள் யார் நாஸ்திகர்கள்லாம் பௌத்தர்கள் கேவல தர்க்கவாதிகள் ஜெயினர்கள் கேவல தர்க்கவாதிகள் நாஸ்திகாருவாக்கர்கள் கேவல தர்க்கவாதியில் பிரத்யவாதி தர்க்கவாதின்னு சொன்னதுனாலும் தப்புல் கொஞ்சம் ஏதாவது ஒன்று நின்று சொன்னால் தப்பு இவங்கள்லாம் தர்க்கவாதிகள் வெறும் ஊகந்தான் இவங்களுக்கு ஆனா இந்த ஆஸ்திக தரிசனங்கிறது என்னன்னு கேட்டால் இவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் நாஸ்திகர்கள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரிஷிகளுடைய வாக்கியத்தை வேதங்களை அவர்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்வதில்லை வேதம் சொல்லியிருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் கண்ணால் கண்டதும் போய் பிரத்யட்சமும் டவுட்டுன்னு அர்த்தம் காதால் கேட்டதும் பொய்ங்கிறது வேதம் தீர விசாரிப்பதே மெய் இது பௌத்த மதத்தினுடைய பழமொழி ஞாபகம் காதால் கேட்டதுன்னா வேதம் ஸ்ருதி தானே இதுக்கு பேர் கண்ணால் கண்டதும் பொய் அப்படிங்கிறது யாரை சாருவாக மதத்தை காதால் கேட்டதும் பொய்ங்கிறது யார் ஆஸ்திக மதம் வேதத்தை பிரமாணம்னு ஒத்துகின்றவனை தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்கிறது யார் பௌத்த மதம் நாங்கள் நல்ல ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னவர்கள் அவர்கள் பௌத்தர்கள் புத்தியோடு இருக்காங்களாம் அதனால் பௌத்தர்கள்னு பேர் புத்தியிலேருந்து வந்தது தான் பௌத்தர் புத்தர் தானே சொல்கிறோம் புத்தர்னா என்ன அர்த்தம் அறிவாளின்னு அர்த்தம் புத்தா புத்த தமிழில் புத்த மதம் அப்படின்ற புத்த மதம் இல்லை அது பௌத் புத்த மதம் அது புத்தருடைய வழியை பின்பற்றதுனால அதுக்கு பேர் என்ன பௌத்தம் பா உத்தாயிம் பௌத்தம் அப்படின்னு தமிழை எழுதிடுவாங்க அது நீங்கள் பௌன்னு ஒரு ஒத்தக்கொம்பை போட்டு பா போட்டு இந்த நம்ம இது போடுமே அவுக்கு போடுற லாவை போட்டிங்கன்னா அது பௌத்தம் சில பேர் பௌத்த மதம்னு எழுதுவாங்க எப்படியோ எழுதிடா சரி புரிஞ்சால் சரி பௌத்த இருக்கட்டும் ஆஸ்திக மதம் எப்படி இருக்குன்னா ஆஸ்திக மதம் வந்து ஆஸ்திக தரிசனங்கள்லாம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளுகிறது இந்த வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளுகிற மதங்களுக்குள்ளேயும் ஒரு வேறுபாடு என்னென்னா வேதம் வந்து இரண்டாவது பிரமாணமே தவிர முதல் பிரமாணம் நமக்கு தர்க்கந்தான் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆ தர்க்க பிரதானம் வேதம் வந்து என்னது ரெண்டாவது செகண்டரி பிரமாணம் தர்க்கம் வந்து பிரைமரி வேதம் வந்து செகண்டரி இவங்களுக்கு இப்படிப்பட்ட மதங்கள் யாருன்னா ஒன்று சாங்கிய மதம் மற்றொன்று யோக மதம் மற்றொன்று நியாய மதம் மற்றொன்று வைசேஷிக்க நான் இந்த பூர்வ மீமாசையை பற்றி பேசவே போகிறதில்லை ஏன்னா அதை பற்றி கௌடபதாச்சாரியர் கண்டுக்கவே இல்லைங்க ஆகையினால இப்போ நம்ம வந்து ஷட் தர்ஷனங்களையும் தெரிஞ்சுப்போம் தப்பு இல்லை பூர்வ மீமாசா மதம் இப்போ இவங்க தர்க்க பிரதான மதம் இந்த நாலு தான் யார் ஆஸ்திக மதம் இந்த நாலு மதம் யாரெல்லாம் மதம்னு சொல்லலாம் தர்சனம்னு சொல்லலாம் மதம்னா கொள்கை கோட்பாடு அப்படி சொல்லணும் தரிசனம்னா முதல்ல நான் சொன்னேன் இல்லையா மெய்ப்பொருள் இதன் மூலம் அறிந்து கொள்ளப்படுவதால் இதற்கு பெயர் தரிசனம் என்று பெயர் இப்போ இந்த சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் அப்புறம் நியாய தரிசனம் வைசேஷிக தரிசனம் பூர்வ மீமாசா தரிசனம் உத்தர மீமாம்சா தரிசனம் என்று தரிசனம் ஆறு வகைய ஆஸ்திக தரிசனங்கள் இருக்கின்றன இந்த ஆறு வகையான ஆஸ்திக தரிசனங்கள் சாதாரண முதல்ல சொல்லுவாங்க நியாயம் வைசேஷிக்கம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசா உத்தர மீமாம் இந்த நியாய தரிசன ஆச்சாரியருடைய பெயர் வந்து கௌதம முனி வைசேஷிக தரிசன ஆச்சாரியருடைய பெயர் கணாத முனி கணாத முனி இவர்களால் நிறுவப்பட்ட தரிசனங்கள் இவர்களால் நிறுவப்பட்ட மதங்களுக்கு கனாத முனியினால் நிறுவப்பட்ட மதம் வைசேஷிக்க மதம் கௌதம முனியினால் நிறுவப்பட்ட மதம் நியாய மதம் அப்புறம் வந்து சாங்ய மதம் சாங்கிய தரிசனம் கபில முனிவரால் நிறுவப்பட்டது கபில முனி அப்புறம் அடுத்த முனி யாருன்னா பதஞ்சலி முனிவரால் நிறுவப்பட்டது யோக மதம் இது ரெண்டும் தம்பதி மதம் மாதிரி நியாய வைசேஷிக்கும் அது கொஞ்சம் அதுக்குள்ளே உட் பிரிவு தான் அது அதே மாதிரி சாங்கிய யோகமும் அதோடு சேர்ந்தது தான் சாங்கியத்துக்கும் யோகத்துக்கும் சில வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பித்தா பெருசாகிடும் நான் அதை பற்றி ரொம்ப சொல்லலை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மசூத்திரத்துக்குள்ளே நம்ம நுழையணும் இப்போ நமக்கு எது ரொம்ப ரெலவெண்ட்டோ பொருத்தமோ அதை மாத்திரம் பார்க்க போ சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் நியாய தரிசனம் வைசேஷிக தரிசனம் பூர்வ மீமாசா தரிசனத்துக்கு ஆச்சாரியர் யாருன்னா ஜெய்மினி முனி உத்தர மீமாம்சா தரிசனத்தினுடைய ஆச்சாரியர் வியாசமுனி எல்லாத்திலையும் முனின்னு போட்டேன் ஏன்னா இவர்களெல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் முனிவர்கள்னால் என்ன அர்த்தம் முனிவனுக்கு பேர் முனிவன் இல்லை முனிவன் தமிழில் வந்து முனியறதுன்னா கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் இல்லை முனிவர்னு சொன்னால் ஆழ்ந்து சிந்திக்கின்றவர்கள் அவர்களுக்கு தான் முனிவர்கள்னு பேர் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்களே முனிவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஆனால் இவர்களில் பூர்வமீமாசா விட்டுருங்க பாக்கி எல்லோரும் யார் தர்க்க பிரதானவாதிகள் அவங்களுக்கு முதல் பிரமாணம் தர்க்கந்தான் ரெண்டாவது பிரமாணந்தான் வேதம் ஆ தர்க்கத்தினால ஒன்றை நிரூபணம் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மந்திரத்தை எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் பூர்வ மீமாசா மதம் உத்தர மீமாசா மதமும் வேதத்துக்கு முதல் பிரமாண புத்தி கொடுக்கறது அப்புறம் முதல் தன்மை கொடுக்கறது தர்க்கம் அதற்கு சப்போர்ட் தான் ஆ ரெண்டாவது பிரமாணம் தான் தர்க்கமே தவிர ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப நேரம் கழித்து தர்க்கத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சு தர்க்கரம் தர்க்கம்னு சொன்னால் ஊகம்னு அர்த்தம் அனுமானம்னு அர்த்தம் அனுமானம் ஊகம் இன்ஃபரன்ஸ் இங்கிலீஷில் சொன்னால் லாஜிக் அப்படின்பாங்க லாஜிக் லாஜிக் ஃபிலாசபி சொல்லுவாங்க இப்ப இவர்கள்லாம் இருக்காங்கள இப்ப சாங்கியோக வைசேஷிக நியாய மதம் இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்கள் இப்ப இந்த குரூப் நாஸ்திகா குரூப் நாஸ்திக தரிசனங்கள் ஆஸ்திக தரிசனங்கள் இப்ப இந்த ஆஸ்திக தரிசனக்காரர்களும் சரி நாஸ்திக தரிசனக்காரர்களும் சரி இந்த உத்தர மீமாசா இதுக்குள்ளே இருக்கிற துவைத்தம் விசிஷ்டாத்வைதத்தை பற்றி பேச்சே இல்லை இப்போ இங்கே கவுடபாதாச்சாரிய அதெல்லாம் பேசுகிறதே இல்லை ஆக உத்தர மீமாசாவில் அத்வைத்த வேதாந்த வேதாந்தம் அத்வைதத்தைத்தான் போதிக்கிறது இந்த அத்வைத்தம் சரியில்லைன்னு அவர்கள் சொல்கிறார் யாரெல்லாம் இந்த நியாய வைசேஷிக்க சாங்கிய யோக அப்புறம் பூர்வமீமாசாவை பற்றி பேசலைப்போ பொறுமை மாம்சக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அது வேற விஷயம் அது அப்புறம் பார்ப்போம் அந்த டாபிக்கு இங்கே சம்பந்தம் இல்லை அது என்ன நாஸ்திக மதத்திலையும் அவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் வேதம் பிரமாணமும் இல்லை வேதத்தில் வேதாந்த அத்வைத்தத்தை சொல்றதுங்கிறதும் ஒத்துக்க முடியாது அத்வைத்தம் முடியாத விஷயம் அத்வைத்தம்ங்கிறது கிடையாது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் சரி இப்படி எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு விட முடியுமான்னா அவங்களுக்கும் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்போ நம்ம செல்வது சரியா அவங்க சொல்கிறது சரியா நமக்கு சந்தேகம் வந்துடுமே நம்ம ச அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ இல்லையோ நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கணுமே இல்லாட்டி நம்ம ஞானம் ஆடிடும் ஆடாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு சில சில காரியங்களை செய்கிறார் கெளடபாதாச்சார் அவங்க அத்வைதம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அத்வைதம் வந்து அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அத்வைதம் வேதாந்தம் தர்க்கத்துக்கு பொருந்தாத விஷயத்தை பேசுகிறது தர்க்கத்துக்கே பொருந்தாததை பற்றி பேசுகிறது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோ நம்முடைய சித்தாந்தத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இவர்கள்ட்ட இருந்து நாம் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லி ஆகும் முதல் பதில் ஒரு வகையாக இருக்கு இங்கிலீஷில் சொல்றாங்க இல்லையா டிஃபென்ஸ் அஃபென்ஸ்ங்கிறாங்க இல்லையா முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கிறது இல்லாட்டி அவனை தாக்குறது முதல்ல நம்மளை நாம் பாதுகாத்துக்கிற மாதிரி பேசுகிறது அது ஒரு முறை இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னா நீ ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அவன் பாஷையிலேயே பேசுறது இது ரெண்டாவது மெத்தட் முதல் மெத்தட் என்ன நம்ம மெத்தடு நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறது ஒன்றும் அடிக்கிறது இல்லை நம்மளை சேஃ சேவ் பண்ணிக்கிறது இன்னொரு மெத்தடு என்ன ரொம்ப பேசினே உனக்கு நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் முதல் இதை பார்ப்போம் முதல் பதில் என்ன டிஃபன்ஸ் என்ன நம்மளை நாம் பாதுகாத்துக்கொள்றதுங்கிறது அர்த்தம் என்ன இதை பார்ப்போம் அவங்கள்ட்ட சொல்கிறோம் இந்த பாரு நாங்கள் வேத பிரமாணத்தை வச்சுன்னு இருக்கோம் எங்களுக்கு வேதம் தான் பிரமாணம் வேதத்தில் நாங்கள் வேத பூர்வபாகமும் எங்களுக்கு பிரமாணம் வேதாந்தமும் எங்களுக்கு பிரமாணம் அது எங்களுக்குள்ள சில விசாரங்கள்லாம் இருக்கு கர்மமா ஞானமா மோக்ஷத்துக்குங்கிறது நம்ம டாபிக் அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை கர்மத்தினால மோட்சமா ஞானத்தினால மோக்ஷமாங்கிறது அது நமக்குள்ள பூர்வ மீமாம்சா மதத்துக்கும் உத்தர மதத்துக்கும் உள்ள விசாரங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப அவங்கள பத்தி பேசுறதே நம்ம வேதத்தை பிரமாணமாக வைத்து வேதத்தை வைத்துக்கொண்டு வேத பிரமாணத்தின் மூலம் சர்வேதமாசிச்சுவை வதந்த தமே தம் வேச்சனா விவிதிஷன் யேன தானே தபா நாசகி பல மந்திரங்கள் எல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாம் அந்தபிரமேவம்பூவ் விஷய கத்தன்தீவி பிரதி அசர்வய ஜேஷபுத்தாஹ இப்படிலாம் நாம் வச்சு கொண்டு இருக்கோம் அவங்கள்ட்ட என்ன சொன்னோம் இந்த பாரு இந்த வேதத்தை நீ தர்க்கத்தினால நிரூபிக்கவும் முடியாது தர்க்கத்தினால் நீக்கவும் முடியாது அது முதல்ல ஞாபகம் உங்கள் தர்க்கம் இருக்கே தர்க்கம் உங்கள் தர்க்கத்தினால இந்த வேத பிரமாணத்தை நீ வந்து நீக்கவும் முடியாது அதாவது இதை வந்து நிரூபிக்கவும் முடியாது நீக்கவும் முடியாது வேத பிரமாணம் லாஜிக்கலும் இல்லை இல்லாஜிக்கலும் இல்லை வேத பிரமாணம் தர்க்க பூர்வமானதும் அல்ல தர்க்க விரோதமானதும் அல்ல ஞாபகம் வச்சுக்கோ தர்க்கத்துக்கு இதுக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது எப்படி இருக்கு தர்க்கத்துக்கு இதுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அனதிகத்தை அபாதித்த பிரமாணம் வேத பிரமாணம் சித் சின்ன சுவாமி தான் சொல்லுவாரான் இது வந்து அப்படி சொல்லுவாராம் இது அந்த குரூப் எல்லாம் சேராதப்பா இது தர்க்கத்தினால் தர்க்கத்தினால் டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது எப்படின்னா இப்போ கண்ணால் தெரிகிற ஞானத்தை வச்சுப்போம் கண்ணால் தெரிகிற ஞானத்தை கண்ணை வச்சுத்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு ஏதாவது பிரமாணம் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா இதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியுமா கண்ணுனால் இப்போ நான் புத்தகத்தை பார்க்குறேன் எனக்கு சரியாக தெரியலன்னா கண்ணாடியை போட்டுக்கிறேன் போட்டால் தெரியறது இல்லை அப்பவும் சரியாக தெரியலை லைட்டை சரி பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் கண்ணை வச்சுத்தானே கண்டுபிடிக்க முடியும் ஆக ஒரு விஷயத்தை கண்ணுனால் தெரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு கண்ணுதான் பிரமாணம் ஸ்வத பிரமாணம்னு பேர் சம்ஸ்கிருதத்துக்கு ஸ்வத பிரமாணம் எதையும் டிப்பெண்ட் பண்ணி இல்லை இந்த பிரமாணம் மற்றொரு பிரமாணத்தை சார்ந்து இல்லை ரொம்ப நேரம் கழித்து பிரமாணம்னா என்னென்னு கேட்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சுவாமிஜி ரொம்ப நேரம் பிரமாணம் பிரமாணம்னு பேசிகிட்டே இருக்கீங்களே இந்த பிரமாணம்னா என்ன சுவாமின்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லுவேன் ஆ கண்ணுனால தெரிஞ்சுக்கிறத கண்ணுனால தான் நிரூபிக்கணுமே தவிர கண்ணுனால்தான் பார்த்து புரிஞ்சிக்க முடியுமே தவிர காதாலையோ மூக்காலையோ எதுனாலையும் சொல்ல முடியாது அவங்க தர்க்கத்தை வச்சுட்டு நம்மள்கிட்ட பேசுகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் தர்க்கத்துக்குள்ள இது சேராதுன்னு அவ உடனே சொல்கிறோம் பதில் இந்த பார் நீ வந்து உனக்கு தர்க்கத்தில் நீ ரொம்ப வீக் அப்படி எப்படி தர்க்கத்தில் நீ ரொம்ப ரொம்ப வீக்கு அதனால தான் நீ வேதத்தை பிடிச்சிக்கிட்டு பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்க அப்படின்னு நம்மள குத்திரம் என்ன உனக்கு தர்க்கம் போராது உனக்கு தர்க்க சாஸ்திரம் சரியாக தெரியாது நீ ஒழுங்காக படிக்கலை வெறுமனை வேதத்தை மாத்திரம் உரு போட்டு மந்திரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதோ கிராம அர்த்தம் படிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டே போயிட்டுருக்க உனக்கு அப்படி நான் கேட்டால் தர்க்கத்துக்கு இது வராதுன்னு சொல்கிறேன் அப்போ நீ ஒத்துக்கோ உனக்கு தர்க்கம் தெரியாதுன்னு ஒத்துக்கோ இன்ன அப்படி ஒத்துனுட்டியானா அது ரொம்ப நல்லது சரி நான் உன்னை விட்டு விடுறேன் போன நம்ம என்ன சொல்கிறோம் நினைக்காத உனக்கு தான் தர்க்கத்தில் நீ வீக்கு நான் உனக்கு அண்ணன் தர்க்கத்தில் என்ன நான் வந்து நான் சொல்கிற தர்க்க உன்னோடய தர்க்கத்தை வச்சுக்கிண்டே உனக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ அதுக்கு பதில் சொல்ல முடியுமா பார்க்கலாம் ஒரு கை எப்படி பாருங்கள் நமக்கு இப்படிலாம் பேசினா தான் எப்பவுமே நல்லா இருக்குது ஒரு சண்டை போடணும் சண்டை போடலைன்னா அது என்ன வாழ்க்கை ராகத்வேஷத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து சித்தாந்தத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அத்வைத்துகள் எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிப்பாங்க ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து வியாபாரிக சத்தியத்தில் எத்தனை பேதம் இருந்தால் நமக்கு என்ன ஜீவன் முக்தானந்த லஹரின்னு ஒரு புஸ்தம் இருக்குது அதில் வந்து சங்கராச்சாரியார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் இவன் எல்லா குரூப்லேயும் இருப்பான் ஆனால் இவன் அத்வைத்தியாக இருக்கிறதுனால தான் அத்தனை குரூப் அந்த ஸ்லோகத்தை கூட பார்க்கணும் ஜீவன் முக்தானந்த லஹரி சில ஸ்லோகங்கள்ல பதினாறு ஸ்லோகம் இன்னும் இருக்குது பதினாறோ இருபதோ ஞாபகம் அதில் ஒரு ஸ்லோகம் வருகிறது இந்த ஜீவன் முக்த ஜீவன் முக்த ஆனந்த லஹரி லஹரினா வெள்ளம் ஆனந்தம்னா என்ன இன்ப வெள்ளம் எந்த இன்ப வெள்ளம்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அனாத்மாவிலிருந்து விடுபட்ட ஆனந்த இன்ப வெள்ளம் அப்படின்னு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த அனாத்மாவிலிருந்து விடுபட்ட அந்த ஆனந்தம் ஆத்ம இன்ப வெள்ளம் ஜீவன் ஆனந்த லகரி இருக்கட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க பாஷையில் பதில் சொன்னால் தான் புரியும் அதுக்காக வேண்டி நீ என்ன ரொம்ப பேசாத உங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டையெல்லாம் நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்ல ஆரம்பித்தா நீ ஓடணும் ஆகின இதுதான் அஃபென்சிவ் முதல்ல என்ன பண்ணோம் எங்கள் வம்புக்கு வராத நாங்கள் தனியாக எங்கின்னு இருக்கோம் எங்கள் சமாச்சாரமே வேறு நாங்கள் தர்க்கத்து எங் தற்க நாங்கள் விஷயத்தை நீ தர்க்கத்தினால சொல்லவும் முடியாது தர்க்கத்தினால் நீ நீக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்போ வந்து என்ன பண்ணுறான் குத்துறான் நீ வந்து தர்க்கத்தில் ரொம்ப வீக்கு அப்படின் அப்படியா செய்தி பார் அப்படி சொல்லிவிட்டு நம்ம விடுவோமா நம்ம தனித்தன்மையை நாம் விடுவோமா அத்வை தீங்குற இந்த விடுவோமா அதை விடமாட்டோம் அதுக்காக வேண்டி அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட பதில் தான் இங்கே கொடுக்க போகிறோம் அதில் வந்து என்னென்னா நேரம் அவங்க அவங்க அளக்கிற அளவுக்கு நம்ம அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அது பரமார்த்த சுவாமி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இந்த இந்த டப்ளரோட வெயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு வாரண்ணா என்ன சொல்கிறது அந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு வா இதோடய வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னா என்ன அர்த்தம் பைத்தியம்னு அர்த்தம் வெயிட்டை நான் வந்து இது எத்தனை கிலோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்க போகிறேன்னா அளந்து பார்த்தா எத்தனை கிலோன்னு சொல்ல முடியுமா நீ அளந்து அளந்து பார்க்கறதுக்கு வச்சிருக்கிற இந்த ஸ்கேலை வச்சு இப்படிப்பா அளந்து பார்க்க முடியும் அதுக்குள்ள சாதனமே வேறு ஆகையினாலும் நாங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு உன்னுடைய தர்க்கங்கிற ஸ்கேலை வச்சுக்கிட்டு எங்கள் வேதாந்த அத்வைத வேதாந்தம் எத்தனை கிலோன்னு எடப்படாது அப்பனே அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக உன்னுடைய அளவுகோலே தப்பு உன் அளவுகோல் தப்புன்னு சொல்லி உனக்கே உன் அளவுகோல் வச்சே பதில் சொல்கிறேன் அப்படி சொல்லி கௌடபாதாச்சாரியார் பதில் சொல்ல போகிறார் அதுக்குத்தான் நிறைய ஸ்லோகங்களை முதல்ல மூணாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்லோகம் வரைக்கும் அவர் அதுக்கே நேரத்தை ஒதுக்குறார் இதில் முக்கியமாக யாராக இருக்கெல்லாம் பதில் சொல்கிறாருன்னு சொன்னால் சாங்கியர்கள் நையாயக்கர்கள் இது அவங்களுக்குள்ளே இருக்கிற யோக மதத்துக்கெல்லாம் டாபிக் இல்லை சாங்கியர்கள் யோகி நையாய்கர்கள் நியாய மதம் சாங்கிய மதம் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சாங்கியமும் யோகமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சாங்கியமும் யோகமும் ஒன்று தான் அதனால் இதில் பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் தர்க்க அப்பிரதிஷ்டாத் இப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு நிரூபிக்க முடியாது கட்டோபனிஷத் மந்திரமும் படிக்கிறோம் நைஷா தர்க்கேண மதிராபனேயா பிரோக்தா அந்யனவ சுஜானாய பிரேஷ்ட தர்க்கத்தினால ஞானத்தை அடைய முடியாது ஒருத்தர் நல்ல விஷயம் தெரிஞ்ச குரு சொல்லி கொடுத்தாத்தான் புரியும் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் இருக்குது பிரம்மசூத்திரத்தில் இருக்குது பிரம்மசூத்திரத்தில்னால் ரொம்ப அழகாக நல்லா பதில் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார் இங்கே கவுடபாதாச்சாரியார் ஒரு முறையை பின்பற்றி பதில் சொல்ல போகிறார் ஆக இந்த சாங்கியர்களுக்கும் சாங்கியர்களுக்கும் நையாயிர்களுக்கும் உள்ள அவர்களுக்கு நமக்கு உள்ள அபிப்பிராயத்தை பற்றி பேச போறோம் சாங்கிய மதம் அப்புறம் நியாய மதம் அப்புறம் அடுத்தது எந்த கேட்டா பௌத்த இந்த மூணு மதத்துக்கும் பதில் சொல்ல போறார் ஆஸ்திக தரிசனங்களில் சாங்கிய மதத்துக்கும் பதில் சொல்ல அவங்களுடைய மதத்தோட கருத்தை கொண்டு பதில் சொல்ல அடுத்தது பௌத்த மதத்தினுடைய கருத்தை வைத்து கொண்டு பதில் போகிறார் இந்த பதிலெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் அதுதான் நமக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அத்வைத பிரகரணத்தில் கொஞ்சம் மனநம் மனநூப்பமாகவேதான் இருந்தது கடைசியில் நிதித்தியாசனமும் பார்த்துட்டோம் அமனி பாவாகா நிதித்தியாசனமெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக இந்த சம்சயத்தை நீக்கிறதுக்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் முழு முயற்சியை மேற்கொள்கிறார் அதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று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 आदि की, जगन्माता ஆதிகுருநாஸ்விகி ஜகன்மாத்தீவிக்கி சத்குருநாஸ்கீ